யணே ஜிரா கிருஷ்ணாயிரு நமீ கர்மலப்பிரேப்சுப்மகோச்சிவி இந்த ஸ்லோகத்தில் லட்சணத்தை இயல்புகளை சொல்லுகிறார் ராகி ராகு சொன்னா தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய சொத்துல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறவன் ரொம்ப பற்று வைத்திருக்கிறவன் அர்த்தம் அது மாத்திரம் இல்லை எப்ப பார்த்தாலும் பேராசை பிடிச்சி அதனால மனசுல அலபாஞ்சிருக்கக்கூடிய தன்மையுடையவன் அப்படின்னு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்றாரு காமாதி ஆக்குல மனசுல எப்பவும் ஆசை இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கிறதுனால ரெஸ்ட்லெஸ் மைண்டாகவே இருக்கிறவன் ஆக ராகி அப்புறம் கர்மஃபல பிரேப் சுஹு இன்னொரு அர்த்தம் இருக்குது எப்போ பார்த்தாலும் சென்ஸ் ப்ரெஷரை அனுபவிக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை அடங்காமல் இருக்குது விஷய லோலுப்பஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் கர்மஃபல பிரேப்சுஹூ அப்படின்னா கர்மம் செய்யறதை விட கர்ம பலனில் ரொம்ப ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது அந்த ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்கிறது காரியத்தை எவ்வளோ நல்லா செய்யணும்னு யோசிக்க மாட்டோம் இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் கிடைச்சிடுமா கிடைச்சிடுமா அப்படின்னு அந்த மனசு இருந்துகிட்டே இருக்கும் ஆகா கர்ம பல பிரேப்சு அப்புறம் லுப்தஹா லுப்தஹான்னு சொன்னா இன்னொருத்தருடைய பொருளை எப்படியாவது நாம அபகரிக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது திருவள்ளுவர் பேர் வகுதல் அப்படிம்பார் பிறர் பொருளை எப்படியாவது கவரணும்னு நினைக்கிறது அது பேர் லுப்தஹா பரதிரவியேஷு சஞ்சாத திருஷ்ணஹாங்கிறார் வியாக்கியானக்கார் பிறருடைய பொருளை அது நமக்கு வேணுங்கிற அந்த ஆசை அது எப்படியா நம்ம அடி அடைஞ்சுடணுங்கிற எண்ணம் அது மாத்திரம் இல்லை இன்னொரு அர்த்தமும் சொல்லப்பட்டுருக்கு லுப்தகான்னு சொன்னால் நல்ல புண்ணிய கஷேத்திரங்களில் தகுதி உள்ளவர்களுக்கு தங்கிட்ட இருக்கிற பொருளை மனசார வழங்குறதுக்கு தோணாது தீர்த்தாத ஸ்வதிரவிய அபரித்தியாகி அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் தன்னுடைய பொருளை ஒரு நல்ல ஸ்தானத்தில் நமக்கு தானம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கொடுக்கணும் வராது எல்லாத்தையும்க்குள்ளே வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டான் பொருளையும் தான் அபகரிச்சுக்கணும்னு நினைப்பான் அப்புறம் ஹிம்சாத்மகா பிறரை ஏதாவது சொற்களாலேயோ செயல்களாலேயோ துன்புறுத்தி கொண்டே இருப்பான் அப்படி பிறரை துன்புறுத்தியே கர்மா பண்ண வைக்கிறது ஹிம்சாத்மகா அசுச்சிஹி அசுச்சிஹின்னு சொன்னா எப்பவுமே உடம்பும் சுத்தமா இருக்காது ஒரு ஆர்டர்லினஸ் இருக்காது கிளண்டினஸ் இருக்காது சுத்தத்தை அவசரவசமாக ஏதோ சரி பேருக்கு பண்ணுறானே தவிர சுத்தமாக இருக்க மாட்டான் ஆ ஹருஷோகான்வித்தஹா ஹருஷோகான்விதான்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் வெற்றி கடைச்சுடுத்துனா ரொம்ப ஓவராக சந்தோஷப்படுறது அளவுக்கு மீறி தர்மத்தை மீறிடுறது அளவுக்கு மீறி துக்கப்படுறது ஷோகான்வித்தஹா மிகைப்பட்ட கழிப்பு மிகைப்பட்ட துக்கம் இதோட இருக்கக்கூடிய கர்த்தா இதோட பண்றான் வேலை பண்ணாமல் பண்றான் ஆனால் அவனுக்கு பற்று பலனில் ஆழ்ந்த விருப்பம் பொருட்பற்று பொருளை பிறருக்கு கொடுக்காத தன்மை பிறருடைய பொருளை கவரும் தன்மை பிறரை துன்புறுத்தி கொண்டே வேலை பண்ணுறது சுத்தம் இருக்கிறது ரொம்ப அளவுக்கு மீறின சந்தோஷம் துக்கம் இதோட கூடியன கர்த்தா இராஜச கர்த்தா என்று பரிக்கீர்த்தி என்று பெரியோர்கள் அவனை ராஜச என்று சொல்லுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்